வணக்கம் புதுமை பித்தனவர்களின் கவிதை கவிதை கவிதை என்று சொல்லுகிறார்களே அதை பற்றி எழுத வேண்டும் என்று எனக்கு வெகு நாளாக ஆசை இன்றைக்கு தான் முடிந்தது பேனா எங்கேயா அடே ராசா நீ எடுத்தியா குரங்குகளா ஒன்றை மேஜமேல் வைக்க விடாதீர்கள் அது பேனாவாகவா இருக்கிறது இருந்தாலும் இந்த குழந்தைகள் இருக்கிறதே சனியன்கள் மழழயாம் குழலாம் யாழாம் அதைவிட ஒரு ஓட்டை கிராமப்பூனை வைத்து கொண்டு காதை துளைத்து கொள்ளலாம் குழந்தைகளால் என்ன பிரயோஜனம் சுத்த தமிழ் பேச தெரியுமா அவைகளுக்கு தான் என்ன ஒரு கூட்டத்தில் பழக தெரியுமா இன்னும் அழாமல் இருக்க தெரியுமா எங்கள் வீட்டு ராஜாவை பற்றி சொல்லவா சோற்றுக்கு தாளம் போட்டாலும் வீட்டுக்கொரு ராஜாவிற்கு குறைவில்லை அதில் மட்டும் பாரதி சொன்னதற்கு ஒரு படி மேலாகவே போயிருக்கிறோம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்களின் தகப்பன்மார் எங்கள் வீட்டு ராஜா இருக்கிறானே அவன் பேச்செல்லாம் பாட்டு பாட்டெல்லாம் அழுகை அதுதான் கிடக்கிறது அவனிடத்தில் என்ன அதிசயம் இருக்கிறது அவனுக்கு இருக்கும் அசட்டுத்தனத்திற்கு என்ன சொல்லுகிறது என்னுடைய கைத்தடியை எடுத்துக்கொண்டான் அதுதான் அவனுக்கு குதிரையம் குதிரைக்கும் தடிக்கம்பிற்கும் வித்தியாசம் தெரியாத அசடை பார்த்து யாரால் உஸ்தாகப்பட முடியும் அதற்கும் ஒரு பிரகிருதி இருக்கிறது அதுதான் அவன் தாயா குதிரை மட்டுமா காராக மாறுகிறது மோட்டார் சைக்கிள் இரட்டை வண்டி இன்னும் என்ன வேண்டும் அதுதான் கிடைக்கிறது தமிழை தமிழாக பேசத் தெரிகிறதா இலக்கணம் தெரியுமா தொல்காப்பியம் படுத்திருக்கிறதா இந்த குழந்தைகளினால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு தெரியுமா அவைகளினால் என்ன பிரயோஜனம் ஓஹோ கவிதையா இன்னொரு தடவை பார்த்து கொள்ளலாம்